வணக்கம் நண்பர்களே நற்ற நேரிப்பட்ட கதை சொல்லும் நீதிப்பகுதி இருநூற்றி இருபத்தைந்தை சென்னை அரவிந்த் அண்ணே அண்ணே அண்ணே என்னடா இப்படி ஓடி வர எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ரொம்ப நாள் உன்கிட்ட கேட்கணும்னு ஆசை சரி சொல்லுங்க கறிக்கடை எல்லாம் வியாபாரம் அப்படி போகுது இது எப்ப பார்த்தாலும் கேட்டிருக்கீங்க ஆனா நீங்கதான் கறியே வாங்க மாட்டேங்கிறீங்களே கறி என்ன அடிக்கடி வாங்கணும் ஏற்கனவே உடம்பு ரொம்ப நல்லா ஒல்லியா இருக்கிற இதுல கறி வேற அடிக்கடி சாப்பிட்டு நான் காலியா ஆகணுமா நான் வீட்டை குறைக்கிறான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க வீட்டை குறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் வியாபாரத்தை குறைச்சு எங்களை காப்பி வைக்கிறீங்க சரிதா வாங்குறேன் வாங்குறேன் சந்தேகம் என்ன சொல்லு அண்ணே நம்ம வாழ்ந்த மட்டும் சூப்பரா ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு மினிஸ்டரிய கவித்திட்டாரு நம்ம அண்ணன் எப்படி இதெல்லாம் செய்ய போறாரு அவரு ரொம்ப நாளா ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கேன் ஆட்சியா கவுக்க போறேன் கவுக்க நடக்க மாட்டேங்கிறேன் ஆட்சி கவரணும் தேர்தலும் நம்புட்ட அப்பதான் ஓசி அண்ணன் நிறைய கிடைக்குன்னு நினைக்கிறியோ ஓசி கலைஞ்சலைஞ்சே நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படி இல்லைண்ண நானும் ஸ்லீப்பர் செல் எப்ப வேலை செய்யும் வேலை செய்யு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் ஆமாண்ணே இந்த ஸ்லீப்பர் செல் நான் என்ன இந்த கம்பராமயத்துல கும்பகர்ண தூங்கிட்டே இந்த கடைசி சேரத்துல திடீர்னு முடிச்சு வந்து சண்டைப்படுவானே அதே மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்களோ ஸ்லீப்பர் செல்னா அது இல்லடா இருந்தாலும் நம்ம தளபதி துப்பாக்கியில சொல்லும் போதெல்லாம் நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல இப்ப அண்ணன் சொல்லும் போதுதான் எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதான் அங்க அண்ணனோட பவர் இருக்கு ஸ்லீப்பர் செல்ன்றது தூங்கிட்டு இருக்கவன் இல்ல சத்தமே இல்லாம ரகசியமா வேலை பார்த்து தன்னை நம்பினவங்களுக்கு ரத்தத்தை வர வைக்கிற வரவழைக்கிறவன் தான் ஸ்லீப்பர் செல் கூடவே இருந்து குளிய பறிக்கிறவன் என்ன ஸ்லீப்பர் செல்லு டம்புள செவரஸ் நேற்று சீப்பர் ஸ்லீப்பர் செல்ல இருந்து போட்டு தரட்டான் வாழ்ட மோட்டு கூட பல ஸ்லீப்பர் செல்லிருந்து மினிஸ்ட்ரிக்குள்ள வேலை பார்த்து மினிஸ்ட்ரியே காலி பண்ணிட்டாங்க எல்லா ஸ்லீப்பர் செல்லும் கெட்டவங்களுக்குன்னா ஆதரவா வேலை செய்வேங்களோ வெளியேந்து பார்த்தா அப்படி தெரியும் நல்லவங்களோட கூட்டத்தில் இருக்கிற சுயநலவாதிகளான ஸ்லீப்பர் செல்ஸை விட கெட்டவங்க கூட்டத்துல உண்மையிலேயே நல்லவங்களுக்கு ஆதரவாக பல ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க அவங்க சரியான சமயத்தில் சரியான வேலையை பார்க்கும்போது அவனுக்கு நல்லவங்களுக்கு ஏற்பட்டதோட மிக மோசமான ஆபத்தான விளைவுகள்லாம் ஏற்படும் ஏன்னா இங்கே உண்மையிலேயே பணத்துக்காக இல்லாமல் கொள்கைக்காக வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோ அது கூடிய சீக்கிரம் ஹாரி பாட்டர்ல உனக்கு புரிய வரேன் சரியா சோ நம்ம கதைக்கு போவோம் என்னவோ என்ன இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இல்லை நடக்கும்டா நடக்கும் கதையை பொறுமையா கேளு சோ ஹேரியோட அம்மாவோட லெட்டரை படிச்சு ஹாரி கொடுப்புக்கு சந்தோஷனாலும் நம்பிடுற பத்தி என்ன ரகசியம் பத்திலிட்ட பேக் ஷாட் சொன்னாங்க நம்ப முடியாத ரகசியம் என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு பின்னாடி ஹர்மியினை கதை தட்டுறா ஆ இங்க தாண்டி இருக்கேன் ஏன் இவ்ளோ பயங்கரமா பதடுற என்னாச்சு காலைல திடீர்னு நினைச்சு பாக்குறோம் நீ ஏதோ ஆளை காணும் எங்க ஓடிட்டியா நம்ம பயந்து தேடிட்டு இருக்கோம் நீ பாடுனு கூலைங்க உட்கார்ந்துருக்கிற இங்க வந்த ஹர்மியானி இருக்காளா ஹர்மியானி எங்க ஹரி அப்படின்னு ராணி கீழே இருந்து கேட்டான் ஹரியை கண்டுபிடிச்சிட்டேன் ராணி அங்கேரு நான் வாங்க வராங்க வரோம் எங்கேயாவது ஒரு பெரிய லாடு மாதிரி காணாம போயிருவாரு நாங்க தேடி தேடி அலையணும் வரண்டா வரண்டா ஐயோ எங்க இன்ச தாங்க முடியல இது பாரு நான் சும்மா பொழுது போலேன்னு வந்து பார்த்தா இங்க லெட்டர் இருக்குது அது இங்க அம்மா எழுதுன்ன லெட்டர் பாரு அப்படின்னு நேர்மையா நீ அப்படியே லெட்டர் வாங்கி படிச்சு பாக்குறான் இது என்ன அறக்குறையா இருக்கு மீது லெட்டர் நீங்க தேடி பாத்தியா தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஆனா அது யாரோ இந்த ரூம் ஃபுல்லா தேடி இருக்காங்க மாதிரியே இருக்கு பாரு எல்லா புக்களும் கலைஞ்சு போயிருக்கு நீதான் கலைஞ்சு கலைஞ்சு போட்டிருக்கேன்னு நினைச்சேன் பொழுது போவ வேற யாராவது வந்திருக்காங்களா ம் நிறைய ரூம் அந்த மாதிரி தாண்டி இருக்கு யார் வந்திருக்கா தெரியல என்ன எனக்கு தெரிஞ்ச செவரஸ்னேப்ஸ் தான் வந்திருப்பாரு முன்னாடி மூடி வச்சிருந்த அந்த பாதுகாப்பு படம் வந்து வேலை செய்ய போல வேலை செய்யலை இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல இந்த லெட்டரை படிச்சு என்ன ஹாரி பண்ணிக்க போற அப்பா அம்மா வேலை பாசம் உண்மைதான் நமக்கு முக்கியமான வேலை வாழன மட்டோட ஆர்க்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதாச்சு இந்த லெட்டருக்கு அந்த ஆர்க்டாக்ஸ் என்ன சம்பந்தம் டம்பளோட ரகசியத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போற அவர் தான் போயிட்டாரே இல்ல நீ சொல்றதான் கரெக்ட் தான் ஆனா அவரு என்கிட்ட எல்லாமே உண்மையா இருந்தாரு இல்லையேன்னு என்ன சந்தேகமாவே இருக்கே ஹாரி இது ரொம்ப ரொம்ப தப்பு நீ டம்பிள பத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நீ உன்னோட உண்மையான கோல் இருந்து திசை திரும்பி போயிட்டே இருக்க அதுவும் காட்ரிக்ஸ் ஹாலோ உங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடத்துக்கு போனோம் அங்க டம்பிளர் இருந்தாரு குத்துயிரும் குளையுறமா தப்பிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இவங்களை வேற பாக்க போனா அந்த அவங்க வந்து வயசாயி போயிருக்கிறாங்க அவங்க எந்த நிலைமை இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது அவன் நீ இந்த மாதிரி இடத்துக்கு வருவேன்னு தெளிவா கணக்கு பண்ணிதான் அங்க டெத்தி டெஸ்ட்ல சுத்திட்டு இருப்ப அறிவு கட்டத்தனமா அதான் யோசிக்காத ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பக்கமா நடந்து வந்துட்டு போது ஹாரி ஷாக்ல எப்படி நிற்கிறான் பார்த்தவன் கடந்து வந்த ரூம்கள்ல ஒரு ரூம்ல அவன் கண்ணில் ஏதோ ஒண்ணு படுது இந்த அறைக்குள் யாரும் நுழைய கூடாது ரெகுலர்ஸ் ஆத்தர் பேர்னோட எக்ஸ்பிளி அனுமதி இல்லாமல் யாரும் இந்த அறைக்குள் நுழைய கூடாது ஹெர்மியா அப்படியே பேசிட்டு இறந்து போறா ஹெர்மியானி ஒரு சரி நன்றி திரும்ப என்ன பிரச்சனை ஆரேபி யாரு நான் அந்த பொய்யான லாக்கெட்ல எழுதியிருந்ததுலே இவன் சீரியஸோட தம்பில ஆமா டெத்தியேட்டர் கூட்டத்துல சேர்ந்த அப்புறம் பாதில திருந்தி வந்து செத்து பண்ணானே அவன் தானே நிறைய சான்ஸ் இருக்கு யாரி இவன் வாழ்மோட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு வாழ்டுமோட்டை வந்து நல்லவனா மாறணான்னு சொன்னாங்க அப்ப இவன் வாழ்டு மோட்டை கீழே தள்ளுறதுக்கு ரகசியங்களை தெரிஞ்சு வச்ச ஒருவேளை இந்த லாக்கெட் அழிக்க முயற்சி பண்ணணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரான் ரான் ஒரு மேலவா என்னடியாச்சு திரும்ப என்ன பிரச்சனை நீவாவா முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் சீக்கிரம் மேலவா ரானும் ஓடி வரா ரூம்குள்ள போய் பாக்குறாங்க சீரியஸோட ரூமுக்கு இந்த ரூம் அப்படி தலைகிலா இருக்கு சீரியஸ் நல்ல சாதா மக்களோட அவனோட போட்டோகிராஃப்ஸ்லாம் நிறைய இருக்கு இங்க பார்த்த ரெகுலர் சாத்தர் நிறைய பியூர் பிளட்டுன்னு மாய உலகத்தா சொல்ற அந்த மாதிரி சுத்தரத்த கால்கள்னு மக்கள் கூப்பிடுற அந்த கால்களோட அவனோட தொடர்பு ரொம்ப நிறைய இருக்கு குறிப்பா வாழ்டுமோட்டோட சப்போர்ட்டர்ஸ் திட்டி தசோட அவனோட தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு நிறைய போட்டோஸ் பெருமையா விட்டிருக்கான் கொதும் நிறைய பேப்பர் கிளிப்பிங்ஸ் வாழ்டமோட் பத்தி பேப்பர்ல என்னென்ன கிளிப்பிங்ஸ் இருந்துரும் அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கான் ஆ இவ்வளோ சப்போர்ட்ரா இவ்வளவு பயங்கரமான சப்போர்ட்ரா வாழ்டமோட் சப்போர்ட்டரா இருந்திருக்கானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்தா அவங்க தேடின அந்த லாக்கெட் மட்டும் காணவே காணும் இந்த ரூம் கூட்டம் தான் லாக்கெட் இருக்கும் இருக்கும்னு தேடிட்டே இருக்காங்க லாக்கெட் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஆ எங்க லாக்கெட் வச்சா லாக்கெட் அழிச்சாலும் அழிச்சதுக்கான தடைய மாதிரி இங்க இருக்கணுமே அப்படின்னு ஹாரிய வச்சுட்டு வெளியே வரா ஹரி கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளதான் லாக்கெட் இருக்கும் ஹரி வேற இங்கேயும் போயிருக்காது ஹம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல குப்பைகளை கிளையணும் ரம்யன் எப்படி ஒரு காலை தூக்கிட்டு சாக்குல நினைக்கிறா ஹரி உனக்கு ஞாபகம் இல்ல என் சொல்ற புரியலே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடை கிளீன் பண்ணும்போது லாக்கெட் கிடைச்சது அது எவ்வளவு எங்க போச்சு இந்த லாக்கெட் நம்ம குப்பையில போட்டமே அதுக்கப்புறம் எங்க போயிருக்கும் அதே லாக்கெட் தான் ஹாரியுடைய பாக்கெட் தன் லாக்கெட் பாக்குறான் கீழே இந்த வீட்டு வேலைக்காரன் இருக்கானே இந்த வீடு சீரியஸ் இருந்ததுக்கு எனக்கு சொந்தக்காரன் எனக்கு சொந்தமாச்சு அந்த வேலைக்காரன் இருக்கிற கபோர்டுக்குள்ள போறேன் அங்க கண்டிப்பா இருக்கும் ஒண்ணு அவைய இருப்பான் லாக்கெட் இருக்கும் அது அவன் தான் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஹாரி ஓடுறான் எல்லாரும் பின்னாடி ஓடி வராங்க கீழே கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு அந்த கபோர்டை திறக்கிறாங்க அங்க அவங்க ஓடின அதிர்ச்சியில சீரியஸோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இல்ல இல்ல வச்சு காட்டிய திரும்ப அமைதிப்படுத்திட்டு போறான் அந்த கபோர்ட் தோரத்து பாக்குறாங்க அங்க லாக்கெட்டு அந்த வீட்டு வேலைக்கார கிரீச்சர் அது யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பிளாங்கெட் தான் இருக்குது என்ன பண்றது உண்மை புரியலையே எங்க போயிட்டாவே இன்னும் என்னோட நம்பிக்கை என்ன போல நான் கூப்பிட்டா வருவான் என்னோட வேலைக்காரன் கிரீச்சர் யாரையும் மந்திரக்குள எடுத்துக்கு அப்புறம் ஒரு கிராக்கிங் சவுண்ட் வச்சு அந்த உயிரி வந்து நிக்கிது லாஸ்டா டம்பிள் ஹாக்வர்ட் சக்குள் இந்த கிச்சன் குள்ள போய் வேலை பார்க்க சொல்லி ஹாரி கட்டலாம் கட்டளை வந்துருச்சு நான் உனக்கு தடை விதிக்கிறேன் பத்தி இந்த வார்த்தையெல்லாம் யாரை பார்த்து நீ யூஸ் இந்த உலகத்தின் மேல் யாரும் சாக்கடை ரத்தமும் இல்லை யாரும் துரோகிகளும் இல்லை சாரி சாரி மாஸ்டர் அது அப்படி பறந்து போய் மாஸ்டருக்கு எதிராக தன்னை இடிச்சிடிச்சு தண்டிக்க போக பார்த்தது ஆடி அதை பிடிச்சு அடைக்க வச்சிருக்கான் கிரீச்சர் உனக்கு நான் ஆர்டர் பண்றேன் நீ எங்கேயும் உன்னை தண்ணி உன்னை தண்டிக்கக்கூடாது நீ என்ன பேசணாலும் உன்னை நீ தண்டிச்சுக்க கூடாது இதனோட ஆணை நான் கேட்ட கேள்வி கொழுங்கா பதில் சொல்லு இதான் என்னோட முதல் ஆணை சொல்ற சொ மாஸ்டர் உண்மையான பதில் சொல்லும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கிளீன் வீட்டை கிளீன் பண்ணும்போது ஒரு லாக்கெட் இருந்தது உனக்கு தெரியல அந்த லாக்கெட் நாங்க குப்பையில போட்டக்கு அப்புறம் நீதான் எடுத்த ஆமா எங்க மாஸ்டரோட லாக்கெட் அதனால்தான் அதனால்தான் எடுத்த சரி பெங்க போச்சு சரி யார் எடுத்துட்டு போனா முன்னுகஸ் முன்னுகஸ் அவன்தான் இந்த வீட்டுல இருந்து தங்கியிருந்த எங்க ஆண்டி எங்க ஓனர் பெலாட்டிக்ஸ் நாசிசா அவங்களோட போட்டோஸ் நகைகள் லாக்கெட் என் மாஸ்டரோட ஆணை என்னால என்னால என்னால என்னால நிறைவேற்ற முடியல நான் தப்ப மாட்டேன் இடிக்க போல நில்லு உன் எங்கேயும் எங்கேயும் போய் உன்னை எங்கேயும் நீ தண்டிச்சு கூட நான் பலரசியிருக்கேன் இல்ல இல்ல சாரி ஆனா என் மாஸ்டரோ என் மாஸ்டரோட ஆணையை நிறைவேற்ற முடியல லாக்கெட்டு தொலைச்சிட்டேன் சரி சரி சரி அது அப்புறம் பாத்துக்கலாம் அந்த லாக்கெட் எப்படி உனக்கு கிடைச்சது உன் மாஸ்டருக்கு எப்படி அது கிடைச்சது அது மூலம் சொல்லு அது அது இந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப அருமையான குடும்பம் உலகத்துல தூயரத்த கால்கள் தான் வாழணும்னு நினைக்கிற குடும்பம் அதையே கொலகையா வச்சிருந்த தீய சக்திகளின் தலைவர் டார்க் கிளாடுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் எங்களோட மாஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு நாள் பதினாறு வயசுல அவர் எங்க மாஸ்டர் தீய சக்திகளின் தலைவினுக்கு கீழே போய் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டார் அதையும் நான் பாத்தேன்னே இப்பதான் ரூம்ல பார்த்தேன் அவரோட பள்ளி மாணவ போட்டோ எல்லாம் பார்த்தேன் பள்ளியில அவர் குட்டிஷ் டீம்ல சீக்கராந்திருக்காரு போற குட்டிஷ் டீம்ல ஸ்லைத்திரன் டீம்ல உட்கார்ந்துருக்காரு நடுல சீக்கர் உட்கார்ந்துருக்க நடுல அந்த பிளேஸ்ல உட்காந்துருக்கிறாரு ஆமா நல்லா குட்டி விளையாடுவாரு தீய சக்திகள் அப்படின்னு மக்கள் கேவலமா பேசுற அந்த சுத்த ரத்தத்தை சப்போர்ட் பண்றீங்க டார்க்லாடு கீழ பதினாறு வயசுல சேர்ந்துட்டாரு எங்க மாஸ்டர் அப்புறம் என்னாச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மாஸ்டர் ஒவ்வொரு வேகமா ஓடி வந்தாரு கிச்சனுக்கிட்ட என்கிட்ட வந்து நமக்கொட முக்கியமான வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப புனிதமான வேலை நம்ம டார்க்லாட்டுக்கு பெருமை வேலை நமக்கு வந்திருக்கு என்ன வேலை நான் கேட்டேன் அவர் கூட நீ போனும் அவர் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ரெகுலர் சொத்துக்கிட்டாரு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சாரு ஆமா ஆமா ஆமா அவரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டார்க்லாடு என்ன ஒரு கடல் மேல பறந்து கூட்டு போய் ஒரு மலை மேல மலை வச்சுரு நீ அங்க ஒரு கேவுக்குள்ள கூட்டு போனாரு ஹேரிக்கு அப்படியே டம்பிள கூட கூப்பிட்டு போன ஞாபகம் வந்தது அந்த அந்த கேவுக்குள்ள உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சத்துல ஒரு சுவரை திறந்து ஒரு போட்ல ஏறி நாங்க உள்ள போனோம் அதுக்கப்புறம் அங்க அங்க அங்க ஒரு பேசன்ல ஏதோ ஒரு மிக மோசமான தரவம் வந்துருச்சு தருவந்துருச்சு ஏன் அதே நினைச்சு நீ பயப்படுற இல்ல அந்த அந்த அந்த திரவத்தை இந்த படுபாவி டார்டாடுன்னு குடிக்க வச்சான் கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சான் சரி அறிக்கை எப்படி தோணுது அந்த தெருவத்தை குடிச்சு டம்ப்டோட நிலைமை என்னாச்சுன்னு அந்த அந்த தெருவத்தை இந்த வேலைக்காரனால குடிக்க முடியல எவ்வளவு முயற்சி பண்ணி கட்டாயப்படுத்தி உயிர் பையெல்லாம் காட்டி என்ன குடிக்க வச்சுட்டான் அதை குடிக்கும்போது இந்த வேலைக்கார பார்க்கக்கூடாத பல சம்பவங்கள்லாம் பார்த்தா தாக்கப்பட தாக்கப்பட தாக்கப்பட ஐயோ ஐயோ அதை அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் இன்னும் உயிரோட தெரியல என்னால முடியல அருமையானிக்கை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட ஆரிக்கி கேரி கிட்ட இருந்த அருமையானு கேட்கல ஆரிக்கு மட்டும்தான் அதோட உண்மையான எஃபெக்ட் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுது அப்ப வால்டு மோட் தான் லாக்கெட்டை வச்சிருக்கோமா இல்லையான்றத சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு டிஸ்போசபிள் வேலைக்காரனை யாரும் எப்போ யூஸ் வந்துருவ கப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு வழக்கமாக யூஸ் பண்ண அந்த யூஸ் பண்ணியிருக்கான் குடிச்சே எ எங்களால தண்ணி தாகம் எதுவுமே பயங்கர தண்ணி தாகம் என்னால உண்மையே முடியல மாஸ்டர் காப்பாத்துங்க காப்பாத்தி கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க எவ்வளவோ கெஞ்சனா அந்த விளக்க அப்படின்னு சிரிச்சுட்டு டார்க்ளோட அங்க இருந்து என்னால உண்மையே முடியல என்னால உண்மையே முடியல அதுக்கப்புறம் எப்படி விளக்கார எப்படி கிரீச்சர் வேலைக்கார திரும்ப அழைக்கப்பட்டேன் அதனால வந்தே ஓ டிசாப்பரேட் ஆகிட்டாரா இல்ல இல்ல இல்ல அருமையானி வாழ் மட்டும் நிறைய பாதுகாப்பு அரண்களை வச்சிருந்தான் யாராலையும் அங்க இருந்து ஆக முடியாது அப்ப எப்படி இந்த வேலைக்காரன்ட்டு எப்படியும் வர முடியும் அதான் எனக்கும் நமக்கு தெரியாதா ஹாக்வேர்ட் ஸ்கூல்லும் வெள்ளு வெள்ளிருந்து ஹாக்வர்ட்ல யாரும் டிசாப்பரேட் ஆக முடியாது ஆனா கிரீச்சர்ஸ் மட்டும் வரும்ல இந்த வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் விட உலகத்துல எந்த எந்த சக்தியையும் விட மாஸ்டரோட அழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப எப்படி நீங்க கூப்பிட்டோன்னு எங்க இருந்தாலும் வந்தனும் அதே மாதிரி ரெகுலர் சாத்தர் என்ன திரும்ப கூப்பிட்டார் நான் உடனே பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வந்து தம்முன்னு குதிச்சேன் ஓ ஹரி இது எப்படி ஹரி வாட்ட மாட் கண்டுக்காமட்டான் கிரீச்சர்ஸ்க்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி அவன் விட்டுட்டு வந்தான் கண்டுக்காம இந்த அவனோட வந்து லாக்கெட் இருக்கு எப்படி விட்டு வாழ்மோட் செய்யற திரும்ப திரும்ப செய்யற அதே தப்புதான் தனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நம்பி தனக்கு கீழே ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறவங்களோட உண்மையான பவர்ஸ் அதை பத்தி சுத்தமா கண்டுக்காம அதை பத்தி கொஞ்சம் கூட மதிக்காம போயிடுறான் அதுதான் அவனோட டவுன்பாலுக்கு முக்கியமான காரணமா இருக்குன்னு அடிக்கடி டம்புள் சொல்லுவாரு அதுக்கப்புறம் கிரீச்சர் கிட்ட மாஸ்டர் ஆடு போட்டாரு என்ன நடந்ததுன்னு கேட்டாரு நான் எல்லாத்தையும் இந்த வேலைக்காரன் சொன்னான் அதுக்கப்புறம் இந்த லாக்கெட் பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது இதை எப்படி அதை அழிச்சிடணும் அதான் என்னுடைய முதல் ஆணைன்னு சொன்னாரு ஓ ஆனா லாக்கெட்டை தான் கொண்டு வர முடியே அதுவும் வந்தது அதான் எப்படி இருந்துச்சு ரொம்ப மோசமான சம்பவம் என்னாச்சு என்னாச்சு மாஸ்டர் ஒரு நாள் ரொம்ப கவலையோட ஓடி வந்தாரு என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறியான்னு கேட்டாரு சரி சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையா சொல்லு நான் அந்த இடத்துக்கு கொண்டு போனேன் மாஸ்டர் அந்த கடல் வழியாக வந்து அந்த வகுக்குள்ளே போனார் அந்த சவரை பாஸ் பண்ணுற வழியும் எனக்கு தெரியும் இந்த வேலைக்காரருக்கு தெரியும் அந்த வழியை நானே யூஸ் பண்ணி ரத்தத்தை கொடுத்து மாஸ்டரை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு பேரும் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணி நடுவில் இருக்கிற ஒரு தீவு போன்ற இடத்துக்கு வந்து நின்னும் அங்க அந்த போஷன் இருந்ததுல பேசின அந்த திரவத்தை அந்த திரவத்தை உன்னை குடிக்க வச்சாரு அந்த மாஸ்டரு அந்த ரகலை சொன்னே குடிக்க வச்சானா இல்ல இல்ல கண்ணு முன்னாடியே மாஸ்டர் அந்த அந்த திரவத்தை தான் குடிப்பண்ணும் அதை குடிச்சு முடிச்சோன்னே தான் பாக்கெட்ல இருக்கிற ஒரு பொய் லாக்கெட் எடுத்து கொடுத்தாரு குடிச்சு முடிச்சோன்னே இந்த லாக்கெட்டை உண்மையான குடிச்சாரு ஆனா அதே மாதிரி அவரால் தண்ணித்தாக தாங்க முடியல இதையோ பாக்குற மாதிரி துடி துடி துடிச்சாரு அதுக்கப்புறம் பக்கத்துல குளத்துக்கு தண்ணி குடிக்க துடி துடிச்சு போடாரு அங்கே இருக்கிற செத்தை பிணங்களோட படை அவரை தூக்கிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் வேலைக்காரப்பட்ட திரும்பவும் லாக்கெட்டை அவர் ஆணையிட்டபடி மாற்றி கொண்டுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த லாக்கெட்டை எவ்வளவோ நான் உடைக்க ட்ரை பண்ணேன் அது திறந்தாதான் இந்த வேலைக்காரனாலும் அதுக்குள்ள போய் அதை அழிக்க முடியும்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் அது ஒன்றுமே செய்ய முடியல என்றுமே செய்யல மாஸ்டரோட ஆடையை தான் நிறைவேற்ற முடியல ரொம்ப கெட்ட வந்து கெட்டவேந்து வேலைக்காரன் சரி சேச்சரி எங்கேயும் போய் ஒண்ண முத்திக்காத இங்கே இரு இல்ல இல்ல என்னதான் தண்டிச்சே ஆகணும் உன்னை தண்டிக்கே இப்ப கூட உன்ன தப்புக்கெல்லாம் பிராய்ச்சி நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆனா வேலைக்காரா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்ப்பா உன்னோட ஆறு மாஸ்டர் கொலை பண்ணியிருக்கா அந்த வாழ்மோட் அவனுக்கு சப்போர்ட்டா சீரியஸை பற்றி அவன்கிட்ட போட்டு கொடுத்துருக்கே சீரியஸோட சாவுக்கு காரணமாயிருக்கே சீரியஸா அதே குடும்பத்தை சேர்ந்தவனான நீ ஏன் அப்படி பிக்கவை பண்ணுற எனக்கு புரியலையே ஹாரி நீ தான் தப்பு தப்பா பேசுற ஏன் வால்டு என்ன தப்பாக யூஸ் பண்ணிட்டான் இந்த மாய உலகத்தில் எல்லாருமே வேலைக்காரங்களை தப்பு தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட டிஸ்போசபிள் கப் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணான் அவன் என்ன பெருசா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணான் அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் சாத்தரே உயிரோடு இல்லை அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கும்போது அவருக்கு கூட பாசமா இருந்தவங்க இந்த வெள்ளா ட்ரிக்ஸஸ் இசி சீரியஸ் பாசமாவே இல்லை வெளியே போன்னு திட்டலாம் செஞ்சாரு ஏன் சீரியஸ் பத்தி நான் உண்மை ஏன் போட்டு கொடுக்க மாட்டா அதுவும் கரெக்ட் நம்ம கிரீச்சர்ஸ் வீட்டு வேலைக்காரங்களை என்னைக்குமே கண்ணியமா நடத்தணும் கண்ணியமா நடத்தலன்னா மிகப்பெரிய விலைகளை கொடுக்க வேண்டிய வரும்னு சொன்னாரு அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு சரி கிரீச்சர் எனக்கு ஒரு வேலை செய்யணும் அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சினா நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராய்சித்த பண்ண மாதிரி ஆகிடும் சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர் எது வந்தாலும் நான் செய்றேன் எப்படியாவது நீ அந்த மண்டுங்க ஸ்பிரச்சுற பிடிச்சு நீங்க கொண்டு வரணும் நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா முயற்சி பண்றேன் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமே நீ மாஸ்டருக்கு இவ்வளவு லாயலா இருந்திருக்க ரெகுலர் சாத்தருக்கு அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா இதை பார் அப்படின்னு யாரி பாக்கெட்ல கந்த பொயில் ஆக்கெட் எடுத்தது கிரீச்சர் கையில கொடுக்குறான் இதுதான் கடைசியா கொடுத்துட்டு போஸ்ட இருப்பா இருப்பா இருப்பா தான் நீ உன் மாஸ்டர் மறக்காம இருக்க அதுக்கு பரிசு கொடுத்தா எப்படி அழுவுற ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ மண்டுக மட்டும் கூட்டிட்டு வா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் கவலையப்படாத அப்படின்னு யாரி கஷ்டப்பட்டு அரை மணி நேரமா ஆறுத சொல்லி ஆறுத சொல்லி காம் பண்றான் அர்மியா நீ ராணு எல்லாத்தையும் ஒரு நன்றியோட பார்த்துட்டு கிரீச்சர் அப்படின்னு மறைஞ்சிருச்சு மண்டுங்க ஸ்பிரச்சரை கிரீச்சர் கொண்டு வருவானுமா மண்டுங்க ஸ்பிரச்சர் மூலமா லாக்கெட் கிடைச்சிருமா இதன் மூலமா வாழ்ட மோட்டோட அடுத்த ஹார்க்ராக்ஸ் பிடிச்சிருவாங்களா தொடரும்